ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிராத்தே நம காம்தைத்தைர் ஹாநியம் தம் நயமஸ்ய பிரயத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ சகாம பக்தியையும் நிஷ்காம பக்தியையும் ஒப்பிட்டு சகாம பக்தியை விட்டுட்டு நிஷ்காம பக்தியை பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ண போகிறார் அதைத்தான் இங்கே தொடங்குகிறார் தைஹி தைஹி காமைஹி ஹிருத்ஞானாக நிறைய ஜனங்களெல்லாம் உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு ஒரு விஷயத்திலையும் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஆசையினுடைய விளைவை அவர்கள் யோசித்து பார்க்கறது இல்லை ஆசைப்படுற வஸ்துனால் நமக்கு ஆனந்தம் கிடைக்குமா அப்படி ஆனந்தம் கிடைச்சாலும் அது தொடர்ந்து இருக்குமா அதில் துன்பம் கலந்திருக்குமா அது முழுசாக நிறைவே தருமா அது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா அப்படின்னலாம் யோசிக்கிறது இல்லை மக்களுடைய இயல்பு கண் போன போக்கில் கால் போகிறது அப்படின்னு சொல்கிறோமே அப்படி பண்ணுகிறார்கள் ஆக அறிவுடையவர்களாக இருந்தும் கூட அந்த அறிவு ஆசையினால் மூடியிருக்கிறது ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்க மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் அறிவை ஆசை மூடியிருக்கிறதுன்னு மூணாவது அத்தியாயத்தில் மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் அப்படிங்கிற அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலாக சொன்னார் ஆக இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்களில் ஆசை இருக்கிறதுனால தைஹி தைஹி காமேஹி அந்தந்த விஷய ஆசைகளால் ஹிருத்ஞானாக அறிவை பயன்படுத்தாதவர்களாய் அந்ந தேவதாக பிரபத்தியே வேறு தேவதைகளெல்லாம் இந்த ராஜச தாமச தேவதைகளையெல்லாம் பொருளுக்காகவும் பிறரை அழிக்கணுங்கிறதுக்காகவும் இப்படி அதர்மமான விஷயந்தான் ஆனாலும் அதுக்காக அந்த தேவதைகளுக்கெல்லாம் பவர் இருக்கிறதுனால எப்படி இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பக்குவம் தகுதி இல்லாதவர்கள்ட்டெல்லாம் பவர் போச்சுன்னு சொன்னால் அந்த பவரை அவர்கள் எவ்வளவு தவறாக பயன்படுத்தி சமூகத்துக்கு கெடுதலை விளைவிக்கிறார்கள் தங்களை அறியாமல் தங்களுக்கும் கெடுதல் விளைவித்துக் கொள்கிறார்கள் அதை நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம் அது மாதிரி இந்த தேவதைகளுக்கெல்லாம் சில சக்தி இருக்குது அந்ந தேவதாக பிரபத்தியே சத்வகுணத்தை வளர்க்கிற அறிவை வளர்க்கிற தெய்வங்களை விட்டுட்டு இந்த ராஜச தாமச தேவதைகளெல்லாம் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் வணங்குகிறார்கள் அதுக்காக என்ன பண்ணுகிறார்கள்னா தம் தம் நியமம் ஆஸ்தாயில் இன்னொன்னும் சேர்க்கணும் நாம ஸ்வயா பிரகிருத்தியா நியதாகா தங்களுடைய சபாவத்துக்கு தகுந்த மாதிரி பல ஜென்மாக்கள்ல பண்ணின புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள மனிதர்கள் நியதாகா நராகா மனுஷியாக மனிதர்கள் தம் தம் நியமம் அதுக்குள்ள நியமத்தை அந்தந்த தேவதைகளுக்குள்ள நியமம் அதனால் ஜபம் பண்ணுறது விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறது பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுறது அதை தவிர சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா பூத பிரேத யக்ஷேவதைகள் தேவதைகள் இதெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா பிரபத்தியந்தே சார்ந்திருக்கிறார்கள் இப்படி படிக்கணும் தைஹி தைஹி காமேஹி ஹிருதானாக ஸ்வயா பிரகிருத்தியா நியத்தாக தம் தம் நியமமாச்சாய அந்ந தேவதாக பிரபத்தியே அவர்கள் அந்ந தேவத்தைகளெல்லாம் சார்ந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணுவை சாத்விக குணத்தை விருத்தி பண்ணக்கூடிய தெய்வத்தை அதெல்லாம் நம்ம வடிவங்கள் இருந்தாலும் அதுக்கு சக்திகள் மாறுகின்றன இந்த இடத்துல இந்த கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் எப்படி கேபினெட் மினிஸ்ட்ரியில் பிரதம மந்திரி மற்றவர்கள்லாம் இருக்கிறார்களோ அதுபோல இந்த இயற்கையை ஆளக்கூடிய நியத்திலையும் ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் உத்தமமான பதவிகளை வகிக்கக்கூடிய ஜீவர்களும் சக்தியோடு செயல்படுகிறார்கள் இந்திரன் அக்னி வருணன்லாம் உத்தமமான ஜீவர்கள் ஆனால் மனிதர்களை காட்டிலும் சக்தி படைத்தவர்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி நம்ம மந்திரிகளுக்கெல்லாம் பதவியினால் சில சக்திகள் பவர் கிடைக்கிறதோ அது மாதிரி தான் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அம்சங்கள் நம்ம ஸ்ரத்தையோடு பார்த்தா இந்த உண்மை புரியும் அப்படி அவர்கள் அந்த தேவதைகளை பூஜை பண்ணுகிறார்கள்னு சகாம பக்தர்களை பற்றி பொதுவாக இங்கே சொல்லுகிறார் தொடர்ந்து சில ஸ்லோகங்களில் இந்த கருத்தை பற்றி பகவான் பேசுகிறத நம்ம தொடர்ந்து படிப்போம் காமை ஹிருத மனமார்ந்தல் வாழ்த்துக்கள் ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்